வணக்கம் சமய சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவலும் மைதா இருநூத்தி ஐம்பது கிராம் ரவை ஐம்பது கிராம் உப்பு ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் இருநூறு எம்எல் சர்க்கரை தேவையான அளவு ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் சுகர்லெஸ் கோவா தேவையான அளவு குங்குமப்பூ சிறிது அளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம இந்த இரநூத்தி ஐம்பது கிராம் மைதா வச்சு ஒரு பவுலில் போட்டுடலாம் அது கூட ஒரு சிட்டிக்காய் உப்பு கலந்துருவோம் ரவை ஐம்பது கிராம் நல்லா கலந்துருவோம் அதில் கலந்துட்டு பேக்கிங் பவுடரையும் நல்லா கலந்து கையிலயே நல்லா வரலாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எங்கேயும் நின்றுக்காம அப்புறம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பத்திரத்துக்கு பசங்க மேலே ஒரு துணியை போட்டு மூடி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம் அது ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம ரபடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றிடுவோம் பால் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பால் காய வைப்போம் பால் நல்லா கொதித்ததும் அதில் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கலந்துடும் கலந்து உடனே ஏலக்காய் தூள் போட்டுடுவோம் ஏலக்காய் தூள் போட்டு சுகர்லெஸ் கோவா ஹண்ட்ரட் கிராம்ஸ் எல்லாம் நம்ம கூடு வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோவா போட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அது நல்லா திக்காக வரும் குங்குமப்பூவும் அதில் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா திக்காக வரும்போது தேவையான போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் பாக காய்ச்சிக்கலாம் ஒன் ஸ்ட்ரீங் பத்திரத்துக்கு அந்த சுகர் சிரப் எடுத்து வச்சிருவோம் இந்த சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கோல்ல அது ஊறியிருக்கும் அதை எடுத்து நல்லா தட்டி சமோசா மாணவியா பண்ணி தட்டி அத வந்து மேல ஒரு கிராம்பு குத்தி வச்சிடலாம் அப்ப பிரியாம இருக்கும் பிரியாம இருக்கும் அது மட்டும் அந்த கிராம்பு எண்ணெயில போட்டு வேகும்போது அந்த நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வச்சுட்டு வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊத்திருவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த சமோசா மாதிரி தட்டி வச்சிருக்கோம்லயே அதை எடுத்து அதில் போட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நல்லா அந்த சுகர் சிரப்ல போட்டுடுவோம் சுகர் சிரப்ல போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதுல ஊரட்டும் அது ஊறினதும் அதை எடுத்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இந்த ரபடி ரெடி பண்ணிருக்கோம் அந்த ரபடியை மேலே ஊத்திட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அது மேலே ஊற்றி விடுவோம் அந்த ரபடி வந்து ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊறினா அந்த ரபடியில இருக்க எசன்ஸ் எல்லாம் உள்ள ரபடி இந்த சமோசாக்குள்ள இறங்கிடும் நல்லா இறங்கிட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதை வந்து பரிமாறணும்னா சுபாதான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சந்திரஹாரா தயார் இந்த ஸ்வீட் எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளையும் மீண்டும் சந்திப்போம்